சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு குறிப்பியால் கற்க பாகதம் குரு குறிப்பியால் கற்க பாகதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம அறுபதாவது அத்தியாயம் பார்க்குறோம் பகவானுக்கும் ருப்பினி தாயாருக்கும் நடக்கக்கூடிய ஊடல் சம்பாதம் அதில் கடைசியாக பார்த்ததே இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு அர்த்தம் பார்க்கணும் சாதாரண அர்த்தம் பார்த்தது ஆரம்பிக்கணும் இப்படி பகவான் வந்து தன்னை விட்டு பிரியாமல் தங்கட்டியே இருக்கிறதுனால மற்ற பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பத்தினிகள் நூற்றி பகவானுக்கு தான் பிரியமானவள் அப்படி நினைக்க மாட்டாள் மகாலட்சுமி தயார் அப்படி நினைக்கிறாப்பில் இது பார்த்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ருக்மிணி தயார் சைடுனா அப்போது அவளுடைய மனசில் ஏற்பட்ட அந்த ஒரு எண்ணத்தை வந்து அடக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்லி இவ்வளோ மாத்திரம் சொல்லி பேசாமல் இருந்தார் பத்து ஸ்லோகங்களால் பார்த்தது உண்டா பதினோரு அதாவது பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் அப்படி பதினோரு ஸ்லோகங்களால் சொன்னது பார்த்து சும்மா இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ அப்போது இப்படி திருலோகேச அதிபதிகள் இருக்கார்கள் திருலோகாதிபதிகள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் பூமி கீழ்லோகங்கள் மேல்லோகங்கள் எல்லாருக்கும் ஈஸ் எல்லார்களுக்கும் அதிபதிகளுக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்னுடைய சிவன் நாராயணன் வாசுதேவன் கிருஷ்ணன் அப்படி அவனுடைய இப்படி இதற்கு முடி வரைக்கும் கேட்கப்படாத பிரியமில்லாத ஒரு கொடூரமான வார்த்தைகள் வச்சனத்தை கேள்விப்பட்டு பயந்து போய் மனசில் நடுக்கம் ஏற்பட்டு அழுதுண்ட மிகவும் துக்கத்தை அடைந்தால் கவலை அடைந்தாள் அவ்வளோ பஷ்டம் என்னடா பார்ப்போம் நகங்களால் சிவந்த நிறம் கொண்ட அழகான கால்களால் நகங்கள் இருக்குது காலில் சிவந்த பாதம் அதுகளை வந்து அந்த சிவப்பான பூச்சு பூசுருக்கான்னு வச்சுக்கலாம் சிவந்து இருக்கக்கூடிய நக இருக்கக்கூடிய அழகான காலால் தரையில் அப்படியே வரைந்து கொண்டும் மையால் கருத்து போன அந்த ஜலத்தால் கள்ள ஜலம் வருது அதனால் குங்குமம் பூச்சினா குங்குமம் சந்தனெலாம் பூச்சி கூட இது அப்படி அபிஷேகம் ஆறு ஆப்பிள் மிகவும் வருத்தத்தோடு பேச முடியாமல் அப்படி கண்ணீர் தாரையாக வருது அது வந்து தட வேண்டக்கூடிய சந்தனத்தையும் குங்குமத்து குங்கும பூச்சியும் அப்படியே கரைச்சின்னு வருது அதை பார்த்துன்னு பேச முடியாமல் வருத்தப்படும் தலை கொடைஞ்சுட்டு நிற்கிறாள் வருத்த முகம் வருத்தம் சோகம் பயம் வேரம் அனுதாபம் அப்படி அதனால் மனசு தளர்ந்து போய் அந்த ருக்மணியுடைய அதாவது உடனே அந்த ஏற்பட்ட அந்த ஒரு துக்கத்தால் உடம்பு அப்படியே சுருக்கி போச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ வளையல்கள்லாம் அப்படியே க நழுவி விழருது கையிலேருந்து கையில் வச்சிருக்கிறத விசிறி அவருக்கு விசிறத்தை வச்சுருந்தார் அது கீழ் கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு அவருடைய தேகம் உடனே ஒரு பிரஜை போய் சுழல் காத்தால் வாழமாழ இருக்குது வாழ அப்படி தள்ளப்பட்ட வாழம தலையை விரிச்சுட்டு பட்டுன்னு சரீரம் அதாவது மயக்கம் அடையிறாப்புல உந்தவர் அப்போ இந்த பரிகாசம் விளையாடு கேலி கொண்டது அதனுடைய சாமர்த்தியத்தை தெரியாத அவளுடைய அந்த மிகவும் பிரியமான மனைவி அவள் அந்த ஸ்நேக பாசத்தை பார்த்து இவர் கருணர் கருணை பொங்கினவர் இருக்கு கருணசாலி தான் இருந்தாலும் கேலியாக பேச்சிருக்கார் கெயிலியா பேசி அவ்வளவு கிழக்கு விட்டது அப்படிப்பட்ட கருணசாலியான மிகவும் மனசு இலங்கின இலகின மனசு கொண்ட அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவான் கிருப்பையோட பார்த்தார் வருமா பார்ப்போம் இருபத்தி ஒண்ணுல சுகர் சொல்றார் கிருஷ்ணன் இப்படி தன்னை விட்டு கொஞ்சம் கூட பிரியாம இருந்ததுனால ஆமா ருமிணி தாயாரை விட்டு அந்த அரண்மனை பிரியாமல் இருந்ததுனால மற்ற மகிழ்ச்சியில் கூட கிருஷ்ணனுக்கும் தான் மிகவும் பிரியமானவள் அப்படின்னு ஒரு நினச்சிண்டு கொஞ்சம் கொஞ்சம் கர்வத்தோடு இருந்த ருக்மிணியுடைய இந்த கர்வத்தை அடைப்பதற்காக கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி சொன்ன பகவான் பேசாமல் இருந்தால் மௌனமாக இருந்தான் மூன்று லோகத்திற்கும் இவன் ஈஸ்வரன் சந்தேகம் இல்லை ஒவ்வொரு லோகம் அதாவது போக நடுவில் ஏழு லோகம் மேலே ஏழு லோகங்கள் அப்படி அதற்கு தலைவர்கள் இருக்கார்கள் அந்த லோகத்து தலைவர்களுக்கு ஈஸ்வரனாக அப்படிப்பட்ட தன்னுடைய பிரியமான பதி கிருஷ்ணன் அவன்ட்டு இப்படி மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒத்து போகாத இதுவரைக்கும் கேட்டே தெரியாத கொஞ்சம் கூட பிரியமில்லாத வார்த்தைகளை கேட்டு பயந்து போட்டான் அவ உள் சரீரம் நடுக்கிறது உள்ளம் மனசு நடுங்கு போகிறதும் உட்பனை அழுதுண்டே என்னடா அப்படி இல்லாமல் முடிவில்லாத சிந்தனையில் ஒரே வருத்தத்தில் அழுந்தாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ கண்களில் மெய் போட்டுக்கலையா அதுலேருந்து ஜலத்தோட கண்ணீரால அப்படியே வர்றது கண்ணீராக வருது அப்போ கருப்பாக வரக்கூடிய ஜலம் வந்து சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த குங்குமப்பூ சந்தனம்லாம் பூசின்றது எல்லாத்தையும் நினைச்சுன்னு வருது நகங்களுடைய சிறந்த சிகப்பான ஒரு பிரகாசத்தால் சிகப்ப தெரியக்கூடிய காமரை போன்ற தன்னுடைய மென்மையான மிருதுவான காலால் தரைய கீரின் இருக்காள் தரைய கீரை அதாவது என்ன பண்றதுன்னு தெரியாமல் தைய த தரையை கீரின் போய் பேச்சு அடைச்சு போச்சு தலை குறிஞ்சு அப்போ துக்கம் பயம் சோகம் இவ்வளவு சேர்ந்து அப்படியே உணர்வு எழுந்து கொடுத்து பிரஜை போடுச்சும் கைகள்ல இருந்து வளையல்கள் நழி விடறது ஏன்னா அவ்வளவு சோக்கம் ஆன உடனே உட உடம்பு இழைச்சு போன மாதிரி வந்துவிடும் விசிறி விசிறின்னுக்கிறது வந்து கீழ் ஒன்று என்ன பண்றதுன்னு தெரியாம செய்வது என்ன செய்வதுன்னு தெரியாம மனசு தளர்ந்து போடுச்சு சரீரமும் அந்த பிரஜ போய் காற்று நல்ல வேகமா காற்று அடிக்கிறதுன்னா புயல் காத்து அடித்தேன் வாழை மரம் எப்படி வந்து கொள்ளுமோ அவளுடைய கூந்தல் அதாவது தலைமுடி கூந்தல் அவுழ்ந்து போய் விரிஞ்சு போய் கீழே பட்டுன்னு சாய்ந்துட்டாள் தன்னுடைய பரிகாசமான கேலியான பேச்சினுடைய தவம் தாற்பயம் அதனுடைய விஷயம் தெரியாத புரிந்து கொள்ளாத தன்னுடைய மிகவும் பிரியமான பத்னி அவளுடைய பிரியமான அன்பு தலை அதாவது பிரியமான பந்தனம் அதை பார்த்து பிரியமான ஸ்நேகத்தோட இருக்கக்கூடிய பந்தம் அதை பார்த்து கருணையோட இருக்கக்கூடிய மிகவும் தீனம் கருணை கொண்ட கருணை கொண்ட அப்படிப்பட்ட பிரியமான பகவான் கண்ணன் இறக்கம் கொண்டார் ஒரு மனசில் திடீர்னு ஒரு ஒரு இது வந்தது அவன் அனாவசியமாக பேசிட்டோமே தெரிஞ்சது மேலே இருபத்தியும் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் இருபத்தி ஆறுலேருந்து பரியங்காது அவருக்கிய ஆசு தாமுர்ஜ கேஷன் சமுகிய திரம் பிரமத்தே பத்மின பரிய தாமுர்ஜ கேசன் சமுக்கிய திரம் பிரமத்த பத்மின பிரமக்கலே நேத்திரம் தனச்ச உபத்தோச்சிஷுனாஜன் அனிய விஷயம் சதி பிரமாஷுக்கலே நேற்றிரம் தனப்போ சுச்சிஷா கிருபா கிரும் பிரபு ஆசிய பிரி பமத் சித்தம் அததர் சாம் கதி மாசசாந்திருப்பம் பிரபு ஆசிய பிரோமித்தம் அததர் தாங்க ஸ்ரீபகவன் வாச்ச மாமா வைத்தர் அசூய ஜானே மயணம் ஃபச்சாஷ காமேனேரித்தமனே மாமா வைதேத்த ஜானே ஃபாம் மத்ராயணம் ஃபச்சாஷ காமேனேரிமே முக்கம் சேமசுரிதாமிஷிம் கடாட்சேருணாபாங்கம் சுந்தரீத்தடம் முக்கம் சேமச புரிதாதர மீட்சிதம் கட்டாட்சே பருணாபாங்கம் சுந்தர பிரகுட்டி தடம் முப்பது மறுபடியும் பார்ப்போம் பத்தாவது ஸ்கந்தம் உத்தரார்த்தம் சமஸ்கர உத்தரார்த்தம் அறுபதாவது அத்தியாயம் கிருஷ்ண ருக்மணி சம்பாதம் ஒரு அதாவது ஊடல் பாட்டியான ருக்மணியிட்ட தாத்தாவான கிருஷ்ணன் சீண்டி விளையாடுறார் இருபத்திர பரிய ஆசு தாமுஜ கேஷன் சமுகம் தவக் பராமத்து பத்ம பரிய தாமுர்ஜ கேஷன் சமுகம் தவக் பராமத்தை பத்மி பிரமிய அலே நேத்தே தனோச்ச உபத்து சுச்சிஷிய பாகா அனன்யவிஷையம் சதி பிரமிய அஸ்க்கலே பிரமியுக்கலே நேற்றே தனோச்ச உபத்து சுட்ச ஆசிஷியா ராஜன் அனன்யவிஷையம் சத்தம் சாந்த மாச சாந்த கிருப்பம் பிரபு ஆச பிரௌா சட்டங்க சாந்திய மாத திருப்பா பிரபு ஆசிய பிரௌிபிரமச்சி மததர்ஹா சாபகான்மா வைர் அசூய ஜானே ய மராயம் ச்சோத்து காமேனே ஆச்சரித்தே மாமா வை அசூத்த ஜானே ரா மயணம் सोतु कामेन க்வேலிய ஆச்சரித்த முகம் ச பிரேம சம்பிரம் துரிதாதரண மிக்ஷிதம் கடாட்சேபாருணாபாங்கம் சுந்தர பிரகுடீதடம் முகம் ச பிரேம சம்பிரம்ம துரிதாதர மிகம் கட்டாட்சேபருணாபாங்கம் சுந்தர பிரகுடீதடம் முப்பது அர்த்தம் என்ன சொல்றான்னு ருமிணி தாயார் பதில் சொல்லுவார் அதுக்கு முன்னால இவர் என்ன பண்ணாருங்கிறத ஒரு ரப் சொல்லும் அதுக்கப்புறம் அதை ஆரம்பிப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சஞ்சு ஸ்லோகமாக சொல்கிறதுல என்னென்ன ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு விட்டு போச்சுன்னா அது காசுடுவோம் நாலு கைகள் இப்போது பகவான் வந்து நாலு கையோடு இருக்காங்க ரெண்டு கையோடு இல்லை ரெண்டு கையான சாதாரண கிருஷ்ணனாக இல்லை சந்திரபுஜரத்தோடு இருக்காங்க லக்ஷ்மி நாராயணன் நினச்சேன் சீக்கிரமாக கட்டிலிருந்து பட்டுன்னு ஏந்தார் அப்படியே கீழ் விளரக்கூடிய அந்த ருப்பணியை அப்படியே எடுத்து அவளை எடுத்து தலையை முடித்து விட்டு அவளுடைய திருமுகத்தை தன்னுடைய கர கமலத்தார தன்னுடைய கமலம் பத் பத்மா கரத்தார அப்படி தொடச்சு விட்டார் அவளுக்கு வந்து மனசை சரீரத்துல எல்லாமே ஒரு சமாதானப்படுத்துகிறப்பட சொல்றார் ஏறேன் சாதுஜனங்களுக்கெல்லாம் சரண்யர் அவள் தான் சாது ஜனங்கள் பக்தர்கள் அடியார்களுக்கு சரண்யர் சமாதானம் செய்ய தெரிஞ்சவன் ஆமாம் கலப்போடவும் தெரியும் சமாதானம் பண்ணவும் தெரியும் பிரபுவான் அப்படிப்பட்ட கண்ணன் கிருஷ்ணன் கண்ணீரோடு அதிகமாக இருக்கக்கூடிய கண்களையும் கண்ணீரால ஜலத்தால் அப்படியே இதாகிறது இதில் கண்டுலேருந்து அப்படியே ஜலம் கொட்டுறது அழுகையால் அழுக நீரால நனைஞ்சு போன சரீர பாகங்கள்லையும் கையால கையால் தொடச்சு விட்டு கிருஷ்ண பரமாத்மாவை தவிர வேறு யாரையும் மனசில் கூட நினைக்காத அப்படிப்பட்டவனும் மகாபதிவிரதியம் கருணைக்கும் ஏற்றவனுமான கருணை காண்பிப்பதற்கு ஏற்றவுமான பரிகாசத்தினுடைய அந்த பலத்தால் சாத்துரியத்தால் சாமர்த்தியத்தால் புத்தி வந்து பிரமம் அடைந்த விழாகும் புத்தி கொஞ்சம் இதாகிடுத்துமா பரிகாசத்தால் கலைப்பு விட்டேன்னா அது மாதிரி புத்தி கலங்கி போச்சு கலங்கி போன விடம் பரிகாசம் செய்ய தகாரும் பரிகாசம் உங்களுக்கு செய்யக்கூடியதில்லை அப்படி தகார விடன அப்படிப்பட்ட அந்த ருக்மணியை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டோ சமாதானம் செய்கிறான் கண்ணன் சமாதானம் உண்டான் பகவான் சொல்கிறார் மாமா ஏருக்குனே மாமா சூகேதா என் விஷயத்தில் தப்பால் நினைக்காதேன் என் விஷயத்தில் தப்பா நினைக்க வேண்டாம் ஏருக்குனே மா இதெல்லாம் பண்ணிடுவார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த சமாதானம் அது கோபஸ்ரீகளும் அப்படி தான் பண்ணாடு என் விஷயத்தில் இப்படிலாம் தப்பால்லாம் நினைக்காதேன் என்னையே அடைக்கலம் என்னையே மிகவும் முழுக்க சார்ந்து இருக்கக்கூடிய கூடியவளான ஒன்றை பற்றி நான் தெரியும் நீ நன்றாக அழகான அழகான சரீரம் படைத்தோம் ஆமாம் உன் உன்னுடைய வார்த்தையை கேட்பதுங்கிறதுக்காக நீ சொல்லக்கூடிய பதில் வார்த்தை கேட்கணுங்கிறதுக்காக பிரணய கோபத்தால் துடிய துடிக்கக்கூடிய ஆமாம் பிரணய கோபத்தால் துடிக்கிறது உதடுகள் அதோட வக்கரமாக பார்ப்பதனால செவந்து போன கண்களோட கடை கண்களோட அழகான புருவங்கள் கூடிய உன்னுடைய முகத்தை பார்க்கணும் உனக்கு கோபம் வந்து வருத்தம் வந்து அப்படி வந்து பிரணய கோபத்தால் இருக்கிறத பார்க்கணும் நீ பேசுகிறத கேட்கணுங்கிறதுக்காக பரிகாசமாக இப்படி நான் சொன்னேன் இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா விவரமா பார்ப்போம் அதாவது கிளப்பு விடுறதே களைப்பு விட்டு அதுக்கப்புறம் சமாதானம் அதுதான் ஒரு கிரகத்தனுக்கு உண்டான பொழுதுபோக்கு டைம் பொழுதுபோக்குவதுக்காக எப்படியெல்லாம் சொல்றார் சொல்றார் நாலு கரங்கள் பொதுவாக ரெண்டு கரங்கள் இருக்கும் திடீர்னு திடீர்னு பகவான் வந்து சந்திரபூஜனாக இருப்பார் இப்போ அந்த எவனா எவனா முடிப்பதற்காக வரபோது நாரத சுவாமி சொன்ன நாலு நாள் சத்ரபுஜத்தினோட ஓடி வந்தார் அப்படிலாம் இருக்கும் அவர் சமயத்துக்கு தந்த மாதிரி கோலம் மாறும் காட்சி மாறும் அப்படி நாலு கரங்களோட சத்ரபுஜத்தோட கொண்ட பகவான் கட்டிலிருந்து பட்டுன்னு எழுந்தார் உடனே சீக்கிரம் எழுந்தார் கீழ் விட கே கீழ் விடக்கூடாது எழுந்தார் அவளை அப்படியே வாரி அடைச்சி அப்படியும் இதில் இதை பின்னர் இருக்க கூந்தல் அப்படியே இதாக எடுத்தேன் அவிழ்ந்து புஷ்பங்கள்லாம் வளராப்பில் வந்துது அதை ஒதுக்கி முடிச்சு விட்டு தன்னுடைய தாமரை கையார் அவளுடைய முகத்தை தொடச்சி கண்ணீர் விடுகிறாள் அழுக கண்ணீரை தொடச்சு விட்டார் ராஜனே தன்னடியார்கள் தன்னுடைய பக்தர்கள் இருக்கக்கூடிய அவருக்கு ஏற்ற ஏக்க சரண்யனாக தனித்த புகலிடமாக இருக்கக்கூடிய அவருடைய ஒரே புகலிடமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் நான் நல்ல சமாதானம் செய்வோம் தெரியுமே களைப்பு விடவும் தெரியும் சமாதானம் பண்ணவும் தெரியும் களைப்பு விட்டார் சமாதானம் பண்ணணும் அதனால ருக்மணியுடைய அந்த அழுக கண்ணீர் கண்ணீர் வருதையும் அப்படி நிரம்பி இருக்கக்கூடிய கண்களை தொடச்சு விட்டு அந்த வருத்தத்தோடு இருக்க ஜலத்தால் கண்ணீரால நனைஞ்சு போயிருக்கும் சரீர பாகங்கள்லாம் கர தன்னுடைய கரஸ்பரிசத்தால தடவி கொடுத்தும் தன்னுடைய பதியான மிகவும் பிரியமான பர்த்தான கிருஷ்ணனை தவிர வேற எந்த ஒரு புருஷனையும் மனசால நினைக்காத அப்படிப்பட்ட பாதிவிரத்திய சிகரமாக இருக்கக்கூடிய ருப்பணிய மிகவும் அன்போட பிரியத்தோட ஆலிங்கனம் செய்து கொண்டும் அவளுக்கு சமாதானம் பண்ணார் கண்ணன் ருப்பணியோ இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பரிகாசத்தை கேட்டு தெரியாது தெரியாது பண்ண கண்ணம் பண்ணுவான்னு தெரியாது மே இதுக்கு மேலே இதனுடைய அந்தரகதமான விஷயம் என்னங்கிறது தெரியாமல் மனசு கலங்கி போய் புத்தி சதறி போய் ஒரு நிற்கக்கூடிய பரிதாபமான நிலைமை வேறு என்ன பண்ணுவாள் அப்படி இருக்கோம் ஏடா குடமாக பேசின்ட்டு இருந்தான் ஏடா கூடமாக பேசியிருந்தான் தெரியா திரும்ப என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ கூட உனக்கு பிடிச்சவாறு கல்யாணம் பண்ணிக்கோன்னா என்ன பண்ணுவாள் பாட்டியாக இருக்காங்க அப்போது அப்படி ஆயிடுச்சு பகவான் சொல்றார் அப்பா விதர்பராஜ வைதர்பி அப்படின்னா விதர்பராஜ குமாரி ஏன் அப்போ என்ன விதர் பேர் சொல்லக்கூடாது அப்பெல்லாம் பண்ணுவோம் என்னை வந்து தப்பாக நினைக்காது தப்பா என்ன நினைக்காது நீ வந்து என்னையே நம்பியவள் என்னையே சார்ந்து இருக்கிறவள் என்னையே முழுக்க முழுக்க சார்ந்து அடைக்கலம் அடைந்தவள் என்னுடைய பிரியமான பத்தின்னு தெரியும் இருந்தோம் என்னுடைய பிரியமான நிமிடைய மதுரமான வார்த்தைகளை கேட்பதற்காக உன்னுடைய மதுரமான வார்த்தைகளை கேட்பதற்காக அதை கேட்பதற்காக கேலியா இதை பண்ணேன் இது பரிகாசம் கேலி விஷயம் அது தெரியாம பண்ணிட்டு உன்னுடைய அந்த ஊடல்ல உன்னுடைய செவந்த உதடுகள்லாம் அப்படி துடிக்கிறது கண்கள்லாம் செவந்து போயிருக்கு இந்த ஓர கண்ணால என்னை பார்க்குற கோபத்தோட அப்ப பூர்வம் நெரிச்ச அவனுடைய திருமுகம் இருக்கேன் அந்த இது புஷ்பம் இந்த புஷ்பம் தாவர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய திருமுகத்தினுடைய அழக பார்த்து ரசிக்கணும் அதுக்காக நான் இப்படி சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை தப்பா நினச்சுக்காரேன் அழகா இருக்குங்க கோபம் வர போதும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் மேலே முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் அய பரமோ லாபோ கிருகே கிரகமேதினா பிரி வீரு प्रियया அய பரமோ லாபோ கிரகேஷினீ நியதேயா தீசுக்கோவாச்சாம் பகவன் வைதர் பரிசா ஞாப்பித்தராஜன் வைதர் பரிசா ஞா தரிசு பிரித்தியகம் ஜகோ பபாஷரிடபம் பும்சாம் விக்ஷந்தே பகவன் முகம் சவ்வீட ஹாசருச்சிர நிக்தா பாங்கே நாரத பபாஷ இருஷபம் பும்சாம் விக்ஷந்தே பகவன் முகம் சவ்வீட ஹாசரூச்சிர நிக்தா பாங்கே நாரத முப்பத்தி மூணு அவளுடைய ருப்பணி தாயாருடைய பதில் முப்பத்துல நாற்பத்தி எட்டு ஸ்லோகங்கள் ஆச்சா அதை தனியாக ஹேண்டில் பண்ணணும் அதனால இதுவரைக்கும் முடிச்சிடும் அப்போது இந்த பதினோரு ஸ்லோகங்களால் பகவான் சொன்ன விளக்கம் மாத்திரம் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அழகாக தெரியும் அது புரியும் இவ்வளோ அழகாக பண்ணுறாரு தெரியும் இவர் வந்து அனாவசியமாக கீண்டி விட்டு கேட்ப வேறு ஸ்தவியகா ஸ்தோத்திரம் துதி பிரியகா அப்படியெல்லாம் விஷ்ணுதாசம் வருது இதுதான் விஷயம் மறுபடியும் சொல்லுவோம் முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு ஐ எம் கே பரமோலாபோ கிருகேஷ என்ன பிரியருய பரமோலா கிரகமேதினா நியதே யா பிரிபாமி வாசவன் வைதர் பரிசாவினா தரிசு பிரித்தோம் பகவன் வைதர் பரிசாத்வினா தரிசு பிரித்தோஷம் பும்சா வீட்சன்முகம் சவ்விடாசருச்சிங்க வீட்சன்முகம் சவ்டாச நடக்கிறது முப்பத்தி ஒண்ணு பயம் கொண்டினி பயம் கொண்டு மிகவா இருக்கக்கூடிய அழகிய அழகான துக்கம் நிறைஞ்சாரத்தில் கிரகேஷும் கிரகத்தர்களுக்கு இது நான் பெரிய லாபம் என்ன கலப்பி விட்டு வேடிக்கை பார்த்து அப்புறம் சமாதானம் பண்ணுறது இப்படி மிகவும் பிரியமான பத்னியோட மிகவும் அதி பிரியமான பத்னியோட பரிகாச வச்சனங்களால் இப்படி காலத்தை தள்ளப்படுகிறது இது பாசிங் டைம் அது சொல்கிறார் டைம் பாஸ் டைம் பாஸ் சொல்ல சொல்கிறார் இப்படி பகவானால் கிருஷ்ணனால சமாதானம் பண்ணப்பட்ட விதர்பராஜகுமாரியான அந்த ருக்மிணி பகவான் சொன்னது பரிகாசம்தான் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொண்டும் பகவான் தன்னை விட்டுடுவார் அப்படிங்கிற பயத்தை விட்டாளவன் ஆமா ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பார்க்குறான் கிருஷ்ணாவதாரத்தில் எந்த ஒரு பத்னிக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்ததே கிடையாது யாருக்கும் கொடுத்ததில்லை இதுவே தமாஷ் பண்ணது இவா பிட்வீன் ருக்மணி அண்டு கிருஷ்ணன் மட்டும்தான் நான் நாட் ஓப்பன் டு தேர்ட் பர்சன் இது நம்ம ரசிப்பதற்காக சொல்லக்கூடிய பக்தர்கள் பேசணும் அவ்வளோதான் பகவான் ஈஸ்வரன் கேட்டானா அவரும் இதை ரசிக்கிறார் ரசிக்கக்கூடியவர் அவ்வளோதான் அப்போது இது பரிகாசம் வாஸ்தம் இல்லைன்னு ராமாவதாரத்தில் நிற பிரத்யமாக கொண்டு போய் விட சொல்லிட்டார் அதாவது ஆழ இந்த லக்மணன் சொல்லி கொண்டு போய் வானத்தில் விட்டுரும் அப்படின்னு அப்படி பரதவம்சத்தில் பிறந்த ஹே ராஜன்னே அப்படின்னு பரீட்சையில் கூப்பிட்டு சொல்றார் இப்படி லஜ்ஜையோட ஒரு வெக்கத்தோடு இருக்கக்கூடிய புன்னகையால அழகாக இருக்கக்கூடிய ஸ்நேகத்தோடு இருக்கக்கூடிய பரிவு ஸ்நேகம் இல்லா இருக்கக்கூடிய கடைக்கண்ணால் பகவானுடைய திருமுகத்தை பார்த்துட்டு புருஷோத்துவனை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பித்தாள் ருக்ணி தாயார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா